உலகத்தை அசைக்க வேண்டும் ஆண்டவர் விரும்ப ஒருமலப்பட்டவர்களாக சொல்லும்பொழுது மத்தியெட்டாவது அதிகாரம் இருபதுவாசிக்கலாம் உங்களில் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டவர்களாக பூமியிலே வேண்டிக் கொள்ளக்கூடிய கொடுத்து ஒருமனப்பட்டவராக இருப்பீர்களானால் உங்கள் பிதாவினால் உங்களுக்கு உண்டாகும் என்று நான் சொல்லுகிறேன் என்று இரவன ஒரு மனப்பட்டவர்களாக தேவ ஜானவையை மனுஷனுடைய பார்த்துக் கொண்டே இருக்கிறார் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் தேவன் இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லியிருப்பது போல என்ன சிந்தனையோடு ஆணையத்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய கடன் தீர வேண்டும் குறை நீங்க வேண்டும் வியாதி போக வேண்டும் என்ற உணர்வோடு காணப்படுகிறார்கள் தேவனுடைய வல்லமை இறங்க வேண்டும் அந்த வல்லமை தான் எல்லா காரியத்துக்கும் விடுதலை தரக்கூடியதாக இருக்கின்றபடியினால் தேவ ஜனங்கள் ஒரே இறுதி முடிவுகளாக பருசுத்தாவியை நடத்தி இறங்க வேண்டும் கருத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அந்த விடுதலைகளை பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த ஆற்றிலும் கூடி வந்திருக்கிறபடியினால் பரிசு தாமியானவர் நம்மளத்தில் இறங்குவதற்கு நம்மிடத்திலே ஒரு மனம் தேவை என்று பரிசுத்தாவி திருமற்றிருந்தார் அப்போது இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நாள் வரை அவசரங்களை வாசிக்கலாம் போது அவர்கள் யாரும் ஒரு மதப்பட்டு ஒரு இடத்துல வந்திருந்தார்கள் அலோ பத்தாவது நாள் பத்து நாட்கள் காத்திருந்தார்கள் பத்தாவது நாள் படுத்து உறங்கி ரொம்ப டயர்ட் என்ன பண்றது வாக்கு தத்தம் மனிதவர் உண்மையுள்ளவர் அப்படியே செய்வார் தான் படுத்திருந்தாலும் ஒரு மதப்பட்டவர்களாக ஒரு இடத்திலே கூடி வந்திருந்த பொழுது அமிதமாக ஜெபித்து வல்லமையை பெற்றுக் கொள்ள வேண்டும் வாக்குத்தத்தையும் நிறைவேற்றக்கூடிய தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் என்று உணர்வோடு காத்திருந்த பொழுது வளர்த்து காற்றடிக்கிற சட்டத்தோடு ஆவியாளர் இறங்கினார் அன்றைக்கு மூவாயிரம் பெருகள் சபையோடு சேர்க்கப்பட்டார்கள் ஏராளமான மக்கள் மறந்துதான் இதயத்தில் குத்தப்பட்டார்கள் அப்படிப்பட்ட வல்லமை இந்த நாட்கிழமை இறங்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகின்றபடி நாள் ஜபவேளைக்கு கடந்து வந்தவுடனே பழைய எண்ணங்கள் பழைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அடியே விட்டுவிட்டு இங்கு வந்தவர் ஒரு மதப்பட்டவர்களாக ஹேமனுடைய வல்லமையை நிறைவாக பெற்றுக் கொள்ள வேண்டும் ஹேம ஆவியானுடைய உள்ளத்தில் நிறைவாக இறங்க வேண்டும் மகிமேனிலே காணப்பட வேண்டும் என்ற உணர்வோடு ஆகினால் அருமையான தேவ ஜனமே நம்முடைய ஆத்மாவை செம்மையாக்கி கொண்டு நம்முடைய உள்ளத்திலே போராடி கொண்டிருக்கிற போராட்டங்களை மாற்றி கொண்டு ஈய உணர்வுகளை அழித்து விட்டு எல்லா குறைகளை மாறிக்கே செய்து விட்டுவிட்டு மீதியுள்ள நேரத்தை நாம் மகிமையாக கணிபுறுவதற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தேவசமூத்திலே கேட்டுக்கொண்டு ஆசைப்படுகின்ற அதிகார நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு வசதிகளிலும் இப்படி வாசிக்கலாம் எந்த சபையில் சேர்த்துக் கொண்டு வந்தாலும் தெரியுமா சண்டை போட்டுக் கொண்டிருக்கிற சபையில் இல்ல ஒரு மனப்பட்டு கூடி வந்திருந்த எங்கே துமரட்சி உண்டாகும் தெரியுமா ஒரு மக்களாக தேவசமூத்தில கூடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஒருமப்பட்டு கடவுளுக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள் இங்கிருந்து கர்த்துடைய வல்லமை புறப்பட்டு போய் ஆத்துமாக்களை சந்தித்து அழைத்துக் கொண்டு வந்தது பிதா ஒருவது இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவரும் இடத்துக்கு என்று ஏசி சொன்னது போல அமிதமாக ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தரான சபையில சேர்த்துக் கொண்டு வந்தார் புரிய தேவ ஜ சபையை குறித்து சபையினுடைய மக்களை குறித்து சமுதாயத்தில் ஒரு நல் மதிப்பு உண்டாக வேண்டுமானால் பருசூத்தாவிள் எப்போது நாம் நிறைந்து வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நம் தேவ சமூகத்தில் ஒரு மனப்பட்ட தெய்வீகத்தையே சிந்தித்து தெய்வீகத்தை யோசித்து தெய்வீகத்தையே பேசி நாம் செயல்பட ஆரம்பிக்கின்ற பொழுது நம்முடைய கிரிகைகள் எல்லாம் வேறு விதமாக மாறுகின்றது காணுகின்ற எல்லாருமத்திலும் நல் மதிப்பு உண்டாகிறது என்று இங்கே பரிசுத்தல் லூக்கா எழுதுகின்றார் அவர்கள் ஒருமரப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதனமும் தரித்திருந்து விட அப்பும்பட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இதயத்தோடும் போஜனம் பெற்ற பிறகும் ஊழியங்கனமான எண்ணங்கள் உண்டாகி சாட்சிக்கடான ஊழிஜீவிகள் உண்டாகி கிறிஸ்தவம் மதமானது மார்க்கமானது சபிக்கப்பட்ட போது போல இதுவாய் மக்கள் மக்களில் போல காணப்பட இருந்த நாம் வந்திருக்கின்றோம் அகினால் புதிய கவடம் இல்லாதவர்களாக கள்ளம் கவடம் இல்லாதவளாக சூதுவாதி வஞ்சகம் இல்லாதவளாக பொறாமை இல்லாதவளாக எரிச்சல் இல்லாதவளாக விதமாய் கோள் சொல்லக்கூடியவராக இல்லாதபடி மிக தொழில் உடையவர்களாக ஒரு மனதோடு ஒன்றையை சிந்தித்து இவ்விதமாக தேமாலயத்திலே அன்னதனமும் கூடி ஜபித்துக் கொண்டே வந்தார்கள் மாதத்தில் ஒரு தடவை மாத்திரம் கூடி வருகின்றோம் இந்த ஒரு தடவை கூட ஒரு மனத்தோடு கூட கடந்து பெற்றுக் கொள்ள முடியாது கூடாத காரியம் என்பதை ரேஷனை கொடுப்போம் போல ஆண்டவர் வீடு வீடாக கொண்டு ஆசீர்வாத்து தருவோம் என்று நீங்கள் சொல்லவில்லை தேவாலயத்தில் ஒரு மனப்பட்டவர்களாக கூடி வந்திருந்தார்கள் அதுபோல ஒரு மரப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அன்னுதனமும் தரித்திருந்து வீடுகளோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கவனம் இல்லாத இதயத்தோடும் போஜனம் பண்ணி இவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் எச்சிக்கப்படுகிறவர்களை கருத்த நமக்கு எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் இவர்களால் நல்லவர்கள் நேர்மையானவர்கள் ஒழுக்கமானவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் இவர்களோடு கூட சேருகின்றவர்கள் ஒழுக்கமானவர்களாக மாறுகின்றார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மக்கள் மக்களில் தயவு பெற வேண்டுமானால் ஒருமப்பட்ட ஒரு வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று ஆவியான அதற்கு மாறான தீய உணர்வுகள் கபடமான எண்ணங்கள் கபடம் இல்லாதலாக வீடுகள் அப்ப விட்டு தேவனை துதித்து மையப்படுத்தி தன்னடத்திலே தயவு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை அங்கே அந்த துணிச்சபைகளில் கூட்டி சேர்த்துக் கொண்டு வந்தார் சபை பெருகிக் கொண்டே போனது சபைக்குள் சேர்விர எல்லாருக்கும் அந்த ஒருமனமான உணர்வுண்டாசிகளாகி திரளான கொண்ட ஒரே இருதயமும் ஒரே மனு இருந்தால் என்று சொல்லுகின்றது அருமையான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாத வேலைக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம் அடுத்த எண்ணத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் நம்ம தகுதி எல்லாம் என்ன தெரியுமா ஜப வீரர்களாக இருக்கிறோமா பாடல் தெரிந்தவர்களாக இருக்கிறோமா என்ற ஒரு எண்ணவில்லை முடிவாக இருக்கிறார்களா அப்படிப்பட்ட உணர்வுளம்பளத்தில் இன்று காணப்பட வேண்டும் என்று ஆவியன் அவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நமதுபத்திலே தேவன் கடந்து வந்திருக்கின்றார் அப்போ சில ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினாலு வரை உள்ள வாசிக்கிறான் அப்போ சிலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது எல்லாரும் ஒருமனப்பட்டு சாபமுடைய மண்டபத்தில் இருந்தார்கள் குருமனம் என்று சொல்கிறது ஒரு தாழ்மையான சிந்தனை பெருமைகள் மேற்றிமைகள் இல்லாதபடி எல்லாரும் கடவுளுடைய சமூக தாழ்த்தி இறையாசிரியை பெற்றுக் கொள்வதற்காக தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருமை அளிக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார் கொஞ்சம் கிருமை கிடைத்தவுடனே கொஞ்சம் ஜபஜீவிகள் கிடைத்தவுடனே உடனே உள்ளத்தில் ஒரு பெருமை உண்டாக ஆரம்பித்து விடுகின்றது அங்கே தேவன் எதிர்த்து அவர் கத்தினாலும் ஆசீர்வாதம் கிடைக்கப் போவதில்லை அகில ஒரு மதம் என்று தாழ்ந்த ஒரு சிந்தனை எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வுகள் உண்டாகி எல்லாரும் ஒரே அப்படி இருக்கின்றடையாளர்கள் ஆரம்பிக்கப்படுகின்ற ஒருமனப்பட்ட சபையில் இருக்கின்ற தலைவர்கள் மூலமாக அவருடைய ஜபத்தின் மூலமாக ஜபத்தை கேட்டு ரெண்டு பேரில் ஒருமனப்பட்டிருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள் எதுவும் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று எரையே சி சொல்லிய சொன்னது போல அப்படி திரளங்கள் ஒருமனப்பட்டிருக்கின்ற பொழுது அங்குள்ள ஊழியர்காடு கருத்தினாலே பெரிய அற்புதங்களை கருத்து செய்ய போகின்ற அற்புதங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றோம் அது எப்படி நடக்கும் என்று சொன்னால் நம்முடைய ஒருமனப்பட்ட ஜபத்தை ஆண்டு எதிர்பார்க்கிற மற்றவர்களில் ஒருவரும் அவருடனே சேர்ந்த சேர துணியவில்லை ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள் கூட்டத்தில் சேர்றதுக்கெல்லாம் பயப்பட்டாங்க அப்போ நாடு ரொம்ப ஒழுக்கமா இருக்கா எவ்வளவு தாழ்மையா இருக்கிறாங்க தாழ்ந்தவர்களையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏழைகளை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒன்றுமில்லாத நேசிக்கிறார்கள் தெய்வீக குணமாக நாம் அங்கே சேர முடியாது என்று சொல்லி பயந்து நடுக்கிறது மாத்திரமல்ல அந்த சபையை அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள் என்று சொல்லி சொல்லுறது கிறிஸ்தவர்களை இழிவுபடுத்தக்கூடிய சமுதாயம் பெரிய இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்களோடு இறைவன் இல்லாதபடியினாலே நம்ம அவருடைய தேவன் இருக்கும்போது அந்த நிலைகள் உண்டாகும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் ஆகினால் சபையின்படி மிக கவனமாக திரளான புருஷர்களும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகம் சேர்க்கப்பட்டார்கள் என்று திரளான ஜனங்கள் இப்படி கர்த்தருடைய வல்லமையை பெற்று வாழ்கின்ற மக்கள் மத்தியிலே தாழ்மையின் சிந்தனையோடு கூட மக்கள் எல்லாரும் மேசிக்கக்கூடிய அரவணைத்து ஆதரிக்கக்கூடிய ஒரு மனநிலை நிமிடத்திலே காணப்படும் பொழுது எல்லாரும் மக்களும் கூட்டம் கூட்டமாக வருவார் அதுதான் தேவையான சபை அங்கேதான் தெய்வீக ஆதரவு இருக்கின்றது அங்கெல்லா சகோதரத்து இருக்கின்றது ஏற்றத்தாழ்வு இல்லாத மக்களாக இருக்கிறார்கள் பெருமையான சோப சாபம் இல்லாதலாக இருக்கிறார்கள் மக்களிலே அற்பமாக இழிவாக ஏழனமாக இன்னாதவர்கள் இருக்கிறார்கள் என்ற உணர்வுகளுக்கு ஒன்றாகி மக்கள் கூட்டம் வந்து சேருவார்கள் இந்த அநேக பிராஞ்சிகளிலே ஊழியங்களிலே மக்கள் சேர முடியாததற்கு காரணம் என்ன என்பதை நன்றாக புரிந்து கொண்டு தேவ ஜனங்கள் வருமானப்பட்டவர்களாக முற்றிலும் நடை தாழ்த்துகின்றவர்களாக இறைவனுக்காகவே வாழ வேண்டும் ஜீவிக்க வேண்டும் என்ற மனநிலையிலோடு காணப்படும் பொழுது அற்புத அடையாளங்களாக நடத்தப்படும் அலலுயா அலு அந்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்று தேவல் சமூகத்திரை கோரிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் நவம்பர் பதினைந்தாம் அதிகாறு ஐந்து முதல் ஏழு வரை உள்ள அவசரங்களிலே எழுதுகின்றார் போசனாகி சுத்தார் நீங்கள் ஒருமதப்பட்டு நம்முடைய கர்த்தனாகி கிறிஸ்துவின் பிதாவாகி தேவனை ஒரே வாயினால் மையப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்தியேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தியுள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கருதி செய்வாராக ஆதலால் தேவனுக்கு மைமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல காரணம் என்ன என்று எழுதுவது வாசிய கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நம் அசுத்தர்களாக அருவறுப்புள்ளவர்களாக அக்கிரமக்காரராக இருக்கின்ற பொழுது நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாம் அப்படிப்பட்ட மக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதிலிடையாக இருக்க வேண்டும் யாராவது சில தப்பு செய்துவிட்டால் அவளை வெறுத்து விடுகின்றது அவளை பார்த்தால் முகத்தை சுளித்துக் கொள்வது மறுபடி பேச விருப்பம் இல்லாத இந்த நிலை எதை காட்டுகிறது தெரியுமா மாறிட்டோம் வேறொரு பக்கம் போய்விட்டோம் உலக மக்களை போல மாறிவிட்டோம் என்பதை காட்டுகிறது ஆகினாலும் தெய்வீக வல்லமே இறங்க முடியாமல் நீங்கள் ஒரு மனம் பட்டு நம்முடைய கர்த்தர வாங்கி இயேசு கிறிஸ்துவின் பிதாங்கி தேவனை ஒரே வாயினாலே மையப்படுத்த முடிக்க ஒரே சரீரமாக இருக்கின்றபடியினால் ஒரே வாயினாலே அப்படின்னு ஒரே சர்த்து கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாரும் ஒரே சிந்தையோடு கர்த்தனை மையப்படுத்தும்படிக்கு இதாக பொறுப்பையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்தியுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவராக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கரவு செய்வாராக ஆதலால் ஏவனுக்கு மகிழ்ச்சியுண்டாக கிறிஸ்தவமை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் நல்லா இருக்கிறவங்கள எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுவே கவறு செய்தவர்களை மாதிரியை விட்டுவிட்டோம் தங்களுக்கு ஒரு மாதிரி வைத்தெடுக்கிற நாம் இப்படி ஆளோடு பிழகிறதில்லை என்று தங்களை ஒரு கிறிஸ்டேஜோடு வைத்துக் கொள்ள முடியுமே தவிர தேவனுடைய சிந்தை அது அல்ல என்று சொல்லுகிறார் ஆகையால் திருச்சி பெண் பிள்ளைகளாகி நாம் மிக கவனமாக உங்களிலும் இருக்க கடவது எவ்வளவு தவறு சித ஆளுநர்களுக்காக ஜபம் அண்ணுவதும் அவளை ஏற்றுக்கொள்வதும் நம்மை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொள்வார் நமக்கு மன்னிப்பு தந்த ஆண்டவர் அவர்களையும் மன்னிக்க முடியும் என்ற மனதிலோடு நாம் காணப்பட்டு திருச்சியை அனைத்தும் அப்படிப்பட்ட ஏக சிந்தையோடு கூட செயல்படும் பொழுது ஒரே வாயினாலும் நாம் தீவிர மையப்படுத்த போகிறோமா அலலுயா அங்க தேவ வல்லமை அபரிமிதமாக யாரும் அதை தடை செய்யவே முடியாது ஆசீர்வதிக்கும் அவரை தடை செய்ய முடியும் பிரியமான தேவ ஜனமே ஒரு புதிய தீர்மானம் எடுத்து இந்நிலந்து எல்லாரும் தாழ்மையான சிந்தையுடையவர்களாக ஒரு சேசனுடைய சிந்தையை நம்மிடத்தில் ஏற்றது எல்லாரும் எல்லாரையும் ஆதரிக்கக் கூடிவலாக எல்லாருக்காக ஜோம்னக் கூடிவலாக வஞ்சகமான மருத்துவமான பொறாமையான புறங்கூறுதலான அநேகர் சேரும்போது பேச்சுகள் எல்லாம் இன்னொருவரை பற்றி தான் நடக்கும் வீடுகளிலும் வேதியும் அப்படியே நடந்து அதைத்தான் வெளியே பிரதித்தப்படுத்துகிறோம் இதை மாற்றிக்கொள்ளுங்க இது தேவாசிர்வாதத்துக்கு நம்மை தூரமாக்கி விடுகிறது என்பதை மக்கள் சொல்லிக்கொள்ளாமலை நான் இந்த கூட்டத்துக்காக ஜீவித்துக் கொண்டிருந்த பொழுது ஆவியார் இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டே இருந்தார் இப்படிப்பட்ட ஒரு தூய்மையான கூட்டத்தை நான் எதிர்பார்க்கிறேன் வெள்ளவஸ்துரங்க வெள்ளை உள்ளமுடைய ஒரு கூட்டத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறார் ஜனங்கள் அதை பார்க்கிறார்கள் ஜனங்கள் எல்லாரும் அதையும் அவர்களை மதித்தார்கள் அவர்களை புகழ்ந்தார்கள் உங்களோடு மாத்திரம் தேவர் இருக்கிறார் என்று சொல்லி கூட்டம் கூட்டமாக மக்கள் ஆதிச்சவரை சேர்ந்தது போல இன்றைக்கு அப்படி சேர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றபடியினாலே எறமக்கள் உள்ளங்களை மாற்றிக் கொள்ளுங்கள் சிந்தையுள்ளவர்களாக ஒரே மனுமடிவளாக ஒரே வாயினாலே மையப்படுத்தும் முடியாக எறமக்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று ஆபியானவர் விரும்புகிறார் ஒன்று பேரில் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது பேந்திரி விதமாக சொல்வதை வாசிக்கலாம் மேலும் நீளலார் ஒருமனப்பட்டவர்களும் இறக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவருமாக இருந்து ஹலேலியாம் மூன்று காரியங்கள் சொல்கிறார் சகோதர சுநேகம் உள்ளவர்கள் மன உருக்கம் உள்ளவர்கள் இணக்கம் உள்ளவர்கள் பிரிவினை இல்லாதபடி ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதபடி இணங்காதவர்களாக பிரிந்து போகிற மனம் இல்லாதபடி இறக்கமுள்ளவர்களாக சகோதர சிநேகம் உள்ளவராக இருங்கள் தீமைக்கு தீமையை உதாசனத்தை உதாசனத்தை சரி அவர்கள் என்னை உதாசனை செய்துவிட்டபடியினால் நானும் அப்படித்தான் இருப்பேன் உதாசனத்தை செய்கின்றோம் பள்ளி செய்கின்றோம் பாதிகளும் என்று வேதனும் சொல்கின்றபடி நான் நாம் அப்படி செய்யாதபடி இயேசு கிறிஸ்து தன்னை அடித்தவர்களை துன்பப்படுத்தினவர்களை கொலை செய்வதற்கு இதமாக ஆயத்தமாக இருக்கின்ற மக்களை பார்த்து பிதாவையே இவர்களுக்கு மண்ணியும் ாங்கள் செய்கிறது இன்னதன்று அறிய அறியாமைனாலே நம்மை தூசித்திருக்கலாம் நம்முடைய குடும்பத்தை தூசித்திருக்கலாம் நமக்கு வேதனை கொடுத்திருக்கலாம் குற்றம் இல்லாதைகளை குற்றம் என்று சொல்லி இருக்கலாம் நாம் என்ன செய்ய வேண்டும் மன்னித்து விட வேண்டும் இறக்கம் உள்ளவர்களாக ஒரு மதம் உள்ளவர்களாக சகோதர சினியம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களாக இருந்து தீமைக்கு தீமையை உதாசீனத்தையும் உதாசீனத்தை சனிக்கட்டாமல் அவருக்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும் முடிய அழைக்கப்பட்டிருக்க அழைக்கப்பட்டிருந்த அறிந்து அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் ஆண்டவரே அதை மன்னித்து ஆசீர்வதித்துவிடும் ஆசீர்வதிப்பதற்காக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றபடி நாள் நாமும் பிறரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆண்டவர் சொல்லுகிறார் எதை விதைக்கின்றோமோ அதை அறுக்கின்றோம் எந்தளவினால கொடுக்கிறீங்களோ அந்த அளவினால் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் எதை கொடுக்கிறீங்களோ நீங்க மற்றவங்களுக்கு சாபத்தையும் வேதனையும் கொடுத்துட்டு இருந்தா நீங்க ஆசீர்வாதத்தை வாங்குறது கூடாதான் நிச்சயமாக முடியாது உள்ள விளைச்சிட்டு நெல்லை அறுக்குவதற்கு போல அது எப்படி முட்டாள் தரமோ அதுபோல கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது அவர்களுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்த நன்மை பெற்றுக் அல்ல தேவனுடைய விருப்பத்தின்படி என்னுடைய சுத்தத்தின்படி இப்படி எல்லாரும் ஒருவரப்பட்டவராக சகோதர சினிகம் உள்ளவர்களாக எல்லாரும் இறக்க முன்னாக இணக்கமானவர்களாக இருந்து சரி கட்டாமல் அவருக்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சொந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டது என்று அறிந்து ஆசீர்வதி அப்பொழுது ஆசீர்வாதமான மழை பெய்யும் நாம் செய்தவர்களுக்கான பலனை பெற்றுக் கொள்ளும்படிதான் தேவ சமூகத்துக்கு வருகின்றமே தவிர வேற ஒன்று நமக்கு கிடைக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற தேவ ஜனமே ஹேவனுடைய சபை என்று சொல்வது வாழ்கின்ற ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் நம்மளால் சேர்க்கப்பட்டிருக்கின்றபடினால் நமது அநேகருடைய உள்ளங்கள் இணக்கம் இல்லாததாக சகோதரர் சினேகம் இல்லாததாக சபிக்க மனமுடைவதாக ஆசீர்வதிக்க மனமில்லாததாக இருக்கின்றது என்பதை ஆவியானவர் காண்பிக்கின்றபடியினால் அவைகள் இந்த ராத்திரை அருகே செய்து விட்டுவிட்டு இனி நமக்கு அப்படிப்பட்ட சாத்தானுடைய குளாதிசயங்கள் ஒருபோது வந்துவிடாத சகோதரரை செய்கின்றது எனக்கு அன்பில்லாமல் போகின்ற சுவாபங்களை நாம் விட்டுவிட்டு ஒரே சரி ஒரே வாயினால தேவன மையப்படுத்தக்கூடிய ஒருவனப்படும் பொழுது எல்லாருடைய உலகத்திலிருந்து ஒரே எண்ணங்கள் ஒரே வார்த்தைகள் உண்டாகி கர்த்தரை மையப்படுத்தும் பொழுது கர்த்தருடைய மகிழ்வு எங்கே அவரி விதமாக இறங்க ஆரம்பிக்கின்றது ஒன்று இரண்டாம் அதிக மூன்று வருஷத்தை வாசிக்கின்ற பொழுது ஆவிக்குறி ஜீவித்திலே அநேக வளர்ச்சி அடையாமல் போயிரு கரளையான போன செடியை போல பதினைந்து வருஷம் இருபது வருஷம் ஒரு சுத்த ஆவி பெற்றிருந்தும் அந்தைக்கு இருந்த காரணம் என தெரியுமா நமக்கு ஒரு வியாதி இருக்கு அநேக பிள்ளைகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது எப்படி ஒரு குழந்தை வளர்ச்சி அடையாது போனால் பால் உண்ண முடியவில்லை அது சரீரத்தில் பல வியாதிகள் உண்டாகிவிட்டது உடனே பெற்றோர் மருத்துவத்தில் கொண்டு போய் ஸ்பெஷலிஸ்ட் கொடுத்து என்ன கண்டுபிடிக்கிறது சார் இந்த பிள்ளை பால் பிடிக்க மாட்டேது குறிச்சா கொப்படிக்குது வாங்கி பண்ணுது பிள்ளை நாளுக்கு நாள் இழைத்து இழைத்து போய் விடுகின்றது ரெண்டு வயது குழந்தை ஆறு மாசம் குழந்தை போது என்று கவலைப்பட்டு நம்முடைய குழந்தைகளை காப்பாற்றுவது போல நம்முடைய காப்பாற்றுவதற்கு ஏன் நம்முடைய ஆத்மா வளரவில்லை வளர்ந்து கொண்டே போகிறார்கள் என்று பேசுகொள்கிறோம் எண்ணுகின்றோம் ஏன் நாம் வளர முடியவில்லை என்பதற்கு என்ன காரணம் தெரியுமா ஆண்டவர் பட்சவாதம் உள்ளவரல்ல ஒரே சரீரம் ஒரே சரீத்தில ஒரு கை மாத்திர வளர்ந்து அடுத்த கை சூம்பிக் கொண்டு போன என்று வியாதி இருக்கின்றது அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் இரண்டாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களையும் வாசிக்கலாம் சகலவிதற்குணத்தையும் சகலவித கவடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலில் உழைத்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசரமாகி களங்கமில்லாத ஞானப்பாளிமியல் வாஞ்சியாக இருங்கள் கலங்கமில்லாத ஒரு ஞானப்பாளி உலகத்தில் எல்லாம் கலப்படமான பாலாக கள்ளப்பாலாக இருக்கின்றது வேதமாத்திரம் கலங்கமில்லாத ஞானப்பால் அந்த களங்கமில்லாத ஞானப்பாலை குடித்துன வளர்ச்சி அடை முடியாமல் போறதுக்கு என்ன காரணம் என்று எழுதியிருக்கின்றார் சகலவிதமான வஞ்சகங்கள் சகல துர்குணத்தையும் சகலவித கபலத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமகளையும் சகலவித புறங்கூறுதலில் ஒழித்துவிட்டு இவ்வளவு உள்ள இருந்தா என்ன பண்ணும் தெரியுமா ஐயோ இவ்வளவு புரிய சரக்க உள்ள வச்சுட்டு வளர்ச்சி அடையினு சொன்னா எப்படி வளர முடியும்னு நினைக்கிற நிச்சயமாக வளர முடியும் அதில் இருந்த மாதிரி அப்படித்தான் இப்ப கத்தனை வரைக்கும் இப்படி தங்கதான் பறக்க முடியாது ஓடவும் முடியாது எந்திரிக்க முடியாது நடக்கவும் முடியாது அதனால் தேவஜங்கள் மிக கவனமாக இந்த காலங்களில் செம்மையாக பயன்படுத்திக் கொண்டு சகல துருக்கொழுத்து சாத்தானுடைய நம்முடைய பிறவி குணத்தை இதெல்லாம் பழைய பிறவி குணம்னு சொல்லுவாங்க பரம்பர பரம்பியா குடும்பத்தில் உள்ள சாபங்கள் குறித்து அறிந்திருக்க குடும்பங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கிறது என்னுடைய முன்னோர்களும் இருப்பார்களோ இடி பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்குமோ என்று சந்தேகிக்க கூடிய காரணத்துக்குள்ள இருக்கிறார்கள் காரணம் பேச்சுகளும் பழக்கங்களும் அப்படியே ஆகிவிடுகின்ற சகல திருப்புணத்தையும் சகலவித கவனத்தையும் வஞ்சகங்களையும் பொறாம்களையும் சகலவித புறங்கூறு ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல ி கலங்கம் இல்லாத ஞானப்பாளி நீர் வாஞ்சியாக இருங்கள் வேதம் படிக்க முடியல வாசிக்கவே முடியலைங்க வாசித்தால் விளங்க மாட்டேங்குது என்று அநேகர் காரணம் தெரியுமா உடைய வியாதி இருக்கின்றது அந்த வியாதியை கண்டுபிடித்து உடனே அது மாற்றப்பட வேண்டும் அறுவை சிகிச்சை சீராய்வுகள் எடுத்துவிட்டு ஆரோக்கியத்தை உண்டாக்கி பின்னர் குழந்தைக்கு பாலை கொடுத்தால் வளர்ந்து வருகின்றது அதற்கான உபதேசங்களையும் அறுவை சிகிச்சைகளையும் ஆரோக்கியத்திற்கான எல்லா ஆலோசனைகளும் தருவதற்கான ஆலோசனைகளை நமக்கு தந்திருக்கிறபடியால் இந்த காலங்களில் அதை நீங்கள் செய்யாது போகிறானால் நிச்சயமாக பொறுப்புக்கு வீழ்ச்சிக்கு நீங்களே பொறுப்பாளியாக ஆகிவிடுகிறீர்கள் உங்களை பலவீனப்படுத்தி பலவீனப்படுத்தி ஒரு நாள் கிறிஸ்துவீட்டு உங்களை துரமாக கொண்டு போகச் செய்து விடும் அது உங்களுக்கு திறமை நினைக்க வேண்டியது வரும் நாம திறமையா தப்பிச்சிட்டோம் திறமையா வெளியே வந்துட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அடுத்த நிலை மிக பயங்கரமாக இருக்கும் பாதாளத்துக்கு சென்று விட முடியும் ஆகையினால் அருமையான தேவ ஜனமே கூடி வந்திருக்கிற நேரம் மிக அருமையான ஒரு நேரம் கருத்துடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு நேரம் கருத்துடைய அபிஷேகத்தை அடைந்து ஆவிலே களிகூர்ந்து மகளக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரத்தை நான் செம்மையாக பயன்படுத்தாது போனால் இனி ஒரு சந்தர்ப்பம் கிடைப்பது கூடாத ஒரு காரியம் அதிகமாக முழு நடத்த இருக்க நமக்கு டைம் தர மாட்டார்கள் அப்படிப்பட்ட அடக்குமுறையான ஆளுகைகள் எல்லாம் அடுத்தடுத்து வரப்போகின்றது இந்த சமாதான காலத்தை செம்மையாக பயன்படுத்தி எல்லாரும் சமாதானமாக வாழ்வதற்கு சமாதானத்தை உண்டு சமாதானத்தை இலக்க செய்கின்ற கண்டுபிடித்து அகற்ற வேண்டும் என்று இந்த நேரம் ஒவ்வொருவருக்கும் தரப்படுகிறது என்பதை அறிவித்துக் கொள்ளுற சகோதரர் ஒருமித்து வாசம் என்னும் பொழுது அங்கேதான் ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் சங்கீதத்தை வாசிக்கின்ற பொழுது அவர் சொல்வதை வாசிக்கலாம் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவமாக இருக்கிறது அது ஆர்வோருடைய சுரசுமையால் ஊட்டப்பட்டு அவருடைய தாடியிலே வணிகிறதும் அவருடைய அங்கியின் மேல் இறங்கிறதுமான நல்ல தைலத்துக்கும் எருமோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேல் இறங்கும் பனி கொப்பாய் இருக்கிறது அங்கே கருத்தர் என்ற ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டிடுவார் மற்றபடி உன் ஆசீர்வதிக்கிறார் என்று எந்த மனுஷன் சொல்லி சத்தம் போட்டார் யாருக்கு ஆசீர்வாதம் வராது ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா சகோதரர் ஒரு வெத்துவாசம் பண்ண வேண்டும் இயேசுதன் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஒரு மணப்பட்டவர்களாக நம்ம எல்லாரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமுதாயமாக ஒரே ஒரே வாயிலாள தேவனை மையப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு மனம் உள்ளவர்களாக சகோதரர் சிநேகம் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டுமா அது மிகுந்த ஆசீர்வாதமும் நன்மையும் சங்கீதக்காரன் சொல்லுகிறேன் ஐயோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவமானது அது ரொம்ப இன்பமானது ரொம்ப இன்பம் என்னுடைய பிள்ளைகள் எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என் பிள்ளைகள் சத்தியத்தின்படி நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்தை பார்க்கலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை ஆண்டவருக்கு ரொம்ப இன்பமான ஒரு காரியம் என்ன தெரியுமா நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு அன்புடைய வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அன்புடையாருக்கு எல்லாம் உடைத்து என்று சொல்லிரு பல வழி சொல்வார் எல்லாம் கிடைக்குமா பகமையானது நம்மை அந்த ஆசீர்வாதத்தை விட்டு துறமாக கொண்டு போய்விடுகின்றது சாத்தானுடைய திட்டமே அதுதான் தேவனை விட்டு மக்களை பிரிக்க வேண்டும் அப்படியே தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு பிரிக்க வேண்டும் என்பது திட்டத்தோடு மக்களிடத்தில் செயல்படுகிறபடினால் இவாசுக்கு யாரும் இடம் கொடுத்து விடாதுங்கள் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கும்படியாக விழித்திருந்து ஜபம் ஆகையினால் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது அது ஆரோனுடைய சரசி மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியிலே வடுகிறதும் அவருடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பருவதங்கள் மேல் இறங்கும் பனிக்கோப்பா இருக்கிறது அங்கே கருத்தர் எந்தெந்தைக்கும் ஆசீர்வாதத்தை ஒரு நாள் ராத்திரி மாத்திரமல்ல எந்தெந்தைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனை பொழிந்து கொண்டே இருப்பாரே சகோதர சிலையத்தோடு ஒரு கூட்டம் எங்கே காணப்படுகின்றதோ அங்கே ஆசீர்வாதம் இறங்கும் அந்த ஆசீர்வாதத்தை யாரும் தடை செய்து கொள்ள முடியாது அரசியல் சட்டமும் தடை செய்ய முடியாது உண்மார்கூடிய திட்டங்களும் தடை செய்ய முடியாது ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டிடுவார் பருசுத்தாவையும் கட்டிடுவார் ஜீவன் புரியிக் கொண்டே இருக்கும் அருமையானவில்லை இன்று ராத்திரி வேளை நாம் அமீதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஒருமி சுவாசம் வருமானால் இறங்கப்போகின்றது கத்தோட ஜீவன் அபரிமிதமாக இறங்க போகின்றது மத்திலே கபடுகள் சூதுகள் வஞ்சகங்கள் பொறாமைகள் புறங்கூடுதல்கள் இறப்புகள் எல்லாவற்றையும் அரங்கில் சென்று விட்டுவிட்டு ஒப்புரவாகி ஒரே சரீரமாக அலலுயா அந்த உணர்வு நம்முடைய உலகத்தில் உண்டாகுமானால் இந்த இடம் என்ன உலகமே அசைய ஆரம்பிக்க போகிறது உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்துவிட்டால் என்று சொல்லியிருக்கின்றது போல உலகம் நமது மூலமாக அசைய வேண்டும் கலங்க வேண்டும் தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்த வேண்டும் கருத்துடைய மகிமையை வெளியரங்கமாகும் நாம் அதை ஏகமாய் காணும் என்று எழுதியிருக்கிற வேதவாய்க்கில் நிறைவேறும்படியாக நம்மிடத்தில் காணப்படுவது ஒரு வேண்டும் என்று தற்கெனமை ஒப்புகொடுபமாக இப்பொழுது உணத்தி வைக்கப்படுகிற ஒவ்வொருவரும் தன்னுடைய குறைகளை அறிக்கை செய்து விட்டுவிட்டு எல்லா நம்முடைய இருதயங்களை தேவறுக்கிறதாக திருப்பி தேவாவியை நிறைவாக பெற்றுக் கொள்வதற்கு ஆயத்தப்படுவோம் சிறிய ஜபம் செய்யலாம்